ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு எவ்வளவா எவ்விதமா How long or how well வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 73, 16 பதினாறு 28 நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது நிச்சயமாகவே நீர் அவர்களை சர்க்களான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விளப்பணுகிறீர் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய்ப் போகிறார்கள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர் இப்படியாக என் மனம் கசந்தது என் உள்ளநிறியங்களிலே குத்துண்டேன் நான் காரியமறியாத மூடனானேன் உமக்கு முன்பாக மிருகம்போல் இருந்தேன் ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்துக்கொள்வீர் பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கணவலையும் என் பங்குமாயிருக்கிறார் இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள் உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது செயல்களையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் இன்றைய மனப்பாட வசனம் பிரசங்கி எட்டாம் அத்தியாயம் பன்னிரெண்டாம் வசனம் பாவி நூறு தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன கடவுளுக்கு அஞ்சு அவருக்கு முன் பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் சோ வாட் இஃப் த does evil a அண்ட்ரட் times and still லீவ் so long, only those who fear God will live so well. நெடுங்காலம் வாழ விரும்புவது இயல்பு ஆனால் மண்ணுலகில் நாற்பது ஆண்டு வாழ்ந்தால் என்ன எண்பது ஆண்டு வாழ்ந்தால் என்ன அனுதனம் இயேசுவோடு கீழ்ப்படிந்து நடப்பதே தேவையான ஒன்றே ஒன்று இதனையே மேல் குறிப்பிட்ட வசனத்தில் சாரமோன் ஞானி விளக்குகின்றார் நீடித்த வாழ்வை கேட்பதை விட போல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பரசுத்தோடும் பயத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய மேல் விண்ணுலக வாழ்வுக்கான ஆயத்தமே மண்ணுலக வாழ்வு என்று அறிவதே முதிர்ச்சி நற்செய்தி அறிவுப்பு பேராணையை சிறமேற்கொள்ளுவது வாழ்நாளை களைப்பினாலும் நோய்களினாலும் கொல்லப்படுவதனாலும் குறைக்கலாம் மதவெறி தீவிரவாதம் ஆதிவாசி மார்க்கங்களிலே காணப்படுகிற எழுச்சி இப்படிப்பட்ட காரியங்கள் இக்காலத்தில் விறுவிறுப்பான நற்செய்தி பணி முயற்சிகள் இரத்த சாட்சி மரணங்களை தவிர்க்க முடியாது ஆனால் கிறிஸ்துவின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து முன்னடக்கும் நாம் தளர்ந்து விடாதபடி அவர் ஏற்கனவே நம்மை ஊக்கப்படுத்தியுள்ளார் அதை நினைவுபடுத்திக் வேண்டும் நான் உங்களுக்கு இருளில் சொல்லுவதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அளிக்க அஞ்சுங்கள் ஏரோது ராஜாவின் ரகசிய வாழ்வை குறித்து தனக்கு இருளில் சொல்லப்பட்டதை திருமுழுக்கனின் யோவான் வெளிச்சத்தில் கூறினார் அதினால் அவன் தலை போனது தனது முப்பத்தி ஐந்தாவது கூட கொண்டாட முடியாமல் போயிற்று இயேசுவின் பன்னீர் சீடரிலும் யோவானை தவிர்த்து அத்தனை பேரும் இரத்த சாட்சிகளாய் மடிந்தனர் அவர்கள் கிறிஸ்துவின் பேராணைக்கு கீழ்ப்படிந்து உலகமெங்கும் சென்றிருந்தனர் மனிதருக்கு கடவுளுக்கே கீழ்ப்படியது அவசியம் என்று ஒரே அவர்கள் தீர்மானித்திருந்ததால் தான் முப்பத்தி ஐந்தில் வாசிக்கிறது போல அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்களாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதை விட எவ்விதம் வாழ்கிறோம் என்பதே முக்கியம் இட் இஸ் நாட் பட் லீவ் கீழ்ப்படியாமையின் ஆவி தலை பிரித்தாடும் இந்த நாட்களில் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் டேவிட் ப்ரெய்னார் பதினேழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த வாலிபன் வட அமெரிக்க இந்தியரிடையே ஊழியம் செய்ய கர்த்தருக்கு கீழ்ப்பொழிந்து புறப்பட்டு சென்றார் இருபத்தி வயதிலேயே மூவாயிரம் மைல்களுக்கு மேல் குதிரையில் பயணம் செய்து நச்சுதி அறிவித்தார் முப்பது வயதை எட்டு முன் வியாதிப்பட்டு காலமானார் பிரைனாடின் சரிதையை வாசித்து நூற்று கணக்கான வாலிபர் உலகம் எங்கும் மிஷினரிகளாக புறப்பட்டுச் சென்றனர் அவர்களில் ஒருவர்தான் வில்லியம் கேரியும் கூட சிங்காசனத்தில் இருக்கும் கடவுளுக்கு பூரண கீழ்ப்படுத்தலால் நிறைந்திருக்கும் இடமே பரலோகம் எனவேதான் இப்படி வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினான்கு வாழ்வு மரத்திற்கு உரிமை ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகருக்குள் நுழைவதற்கும் கடவுளுடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பேறு பெற்றோர் சகோதரி சாராள் நவரோஜியினுடைய ஒரு அருமையான பாடல் நினைவுக்கு வருகிறது தாழ்மையுள்ளவரியிடம் தங்கிடுதே கே ரூபே வாழ்நாளன் தம்பலமுடன் sevai seyakiruvai tharumey sevai seyakiruvai tharumey tam kiruve piridalo engra paadillulla or kavi idho or javam aangirathile enak migavum piditham anathu adey naan ungalku vaasikkiren to walk with god o fellowship divine man's highest state on earth lord beat mine With thee, may I a close communion hold. To thee, the deep recesses of my heart unfold. Pavi, Nouru Dharam Polla Apey Cheyidhi Needitthu Valandhalum Enna Kadavulukk Anjji, Averukkumun Bayaandiru Poverukhalai Nanda Airuppaparakal Abidame Naam Irukke Andavare Nokey Vendupoham Nalla Andavare, Thedivanu, Thittamana தைரியப்படுத்தும் ஒரு திருவசன வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆமா ஆண்டு உலகத்தில் எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொண்டும் நீடித்த வாழ்வும் ஒரு வேளை ஆண்டு புரே செழிப்பான வாழ்வும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் இடர்பாடுகள் கண்ணீர்கள் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னல்கள் இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் சோர் மிகவும் சகஜமா ஆண்டு ஆனாலும் இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களை ஊக்குவித்ததற்காக நாங்கள் சோத்திருக்கிறோம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதை விட எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று சொல்லி திருவசனத்தில் இருந்தும் சபை தர்சரத்திரத்தினுடைய ஒரு சில சாட்சிகளில் இருந்தும் நீர் எங்களுக்கு இன்று காட்டினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் டேவிட் பிரேனாடை போன்று கர்த்தாவே துணிச்சலோடு ஆண்டுபிரே யோவான் ஸ்நானகனை தைரியத்தோடு வீறு கொண்டு எழுந்து உம்முடைய வார்த்தையை தங்கள் தலைமுறைகளுக்கு தைரியமாய் அறிவிக்கிற மக்களாக நீ எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தைகளின்படியே எங்களுடைய வாழ்க்கைய அமையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்